நாட்டிலை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் நாலு மேலு நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது சாமை ராகி தோசை செய்ய தேவையான பொருட்கள் சாமை ஒரு கப் ராகி ஒரு கப் உளுந்து கால் கப் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிது அளவு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம சாமை ராகி உளுந்து இதெல்லாம் நல்லா மாவாக அரைச்சிக்கலாம் வெந்தயம்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருவோம் தோசை மாவு பதத்துக்கு உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தாலிதம் செஞ்சுக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சுட்டு வானலில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பில போட்டுடலாம் கருவேப்பில பொரிஞ்சதும் பச்சை ரெண்டு பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கூட வேணான்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அவங்க அங்கே சௌகரியம் தான் அது போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளி எடுத்து அந்த தோசை மாவில் கொட்டிடணும் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் பிடி கால் ஸ்பூன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழி ஃபைனாக சப் பண்ணி போட்டுடலாம் போட்டுவிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுடலாம் தவா வச்சுட்டு தவா குஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் இந்த மாவை எடுத்து தோசை மாவு ஊற்றி ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாமை ராகி தோசை தயார் இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்பவும் வரும் அரிசி தோசையில செய்யறது வந்து அது மாதிரி சிறுதானியத்துல செய்யும் இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்